வணக்கம் மே 23 மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினியின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் 1. உலக உயர் இரத்த அழுத்த தினம் மே பதினேழாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இரண்டு லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அமைக்கப்பட்டது 3 சீன நாடு விக்கிபீடியாவின் அனைத்து மொழி பதிப்புகளையும் தடை செய்துள்ளது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 லோக்பால் அமைப்பின் முதல் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் இரண்டு இந்தியவின் 35 சதவிகித கிராஃபைட் வைப்புகள் எங்கு உள்ளது மூன்று நடப்பு ஆண்டின் சிறந்த சர்வதேச டி டுவெண்டி பந்து வீச்சாளர் யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி